தலைப்பு நம்பிக்கை துரோகம் வழியில் பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி நாம் பின் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் தெரியாதது போல் நடந்து கொண்டே இருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர் ஜி